Ooh, ooh, ooh. பேரவா இவை அனைத்தும் மனிதனை வேரோடு சாய்க்க வல்லவை சக்தி வாய்ந்தவை மனித வாழ்வில் அடங்கியது யாதென எவரேனும் வினவினால் அதற்கான தம் விடை யாது சற்றே ஆழ்மனதிடம் இவ்வினா எழுப்பினால் அது அட்சரட்சமாய் கூறும் ஆசை என்று அது அனைவரின் மனதிலும் வேற விடும் தம்மிலும் ஊற்றெடுக்கும் எட்டு திக்கையும் வென்றவர் உண்டு விண்ணையும் மண்ணையும் ஆண்டவர் உண்டு ஆனால் ஆசை வென்றவர் அண்டத்தில் இல்லை ஆசையினும் மோகத்தை தேடுவதன் மூலம் அனைவரும் அலைவர் அல்லும் பகலும் எனினும் மோகம் என்னும் அக்கூட்டில்தான் மும்சம் செய்கின்றது அது எவ்வாறு துளிர்விடும் மானிட ஆசைகளுக்கு பக்குவம் அளிக்க ஞானம் என்னும் ஒளிக்கேற்றானது மானிடனது இதயத்திற்குள் பிரவேசிக்கின்றது இது மானிட ஆசைகளை எடுத்துரைக்கும் கதையல்ல இச்சை கொண்ட மனதால் ஒருவர் வாழ்வில் உயர்வு தாழ்வு அடைந்த கதையும் அல்ல இக்கதையானது இச்சை என்னும் கர்ப்பத்திலிருந்து உதித்தெழுந்த ஞான கதை எனது நாமம் வாசுதேவ கிருஷ்ணன் நான் செல்லவிருக்கும் யாத்திரைக்கு தம்மையும் அழைக்கிறேன் இந்த யாத்திரையில் வாழ்வின் மர்மத்தையும் மனித தர்மத்தையும் அறிவீர்கள் சேற்று நிலை உதித்தாலும் செந்தாமரையாகும் கர்மம் அறிவீர்கள் महाभारद विजय इन வாழ்வின் மர்மத்தையும் மனித தர்மத்தையும் அறிவீர்கள் சேற்று நிலை உதித்தாலும் செந்தாமரையாகும் கர்மம் அறிவீர்கள் இந்த யாத்திரையின் பெயர் மகாபாரதம் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதை அகிலத்து பெற்றோர் அனைவரது அகத்திலும் உள்ள ஆசை தம்மால் இவ்வுலகில் பிறந்த அவர்கள் அவரவர் கர்ம வினைப்படி எதிர்காலத்தை வரவேற்று எதிர்கொள்கின்றனர் வருங்காலம் நல்முறையில் அமைய வரும் ஒரு காலம் என வேண்டாதாரும் உண்டா எனினும் சுகம் மற்றும் பாதுகாப்பு இவ்விரண்டும் அகிலத்தாரின் கர்மாவோடு தொடர்புடையதல்லவா உம் அகிலத்தில் ஓர் ஜீவனின் பிறப்பு வளர்ப்பால் பெரும் சிறப்பு பெரும் சிறப்பு பெரும் சிறப்பாய் அமைய அவசியம் தேவை பரம்பொருளின் அரவணைப்பு நல் வளர்ப்பு நல்லொழுக்கம் கொண்டவன் சரித்திரம் படைக்கிறான் தாய் தந்தையர் நல்லொழுக்கம் போதித்தால் சந்ததி சாதனை படைக்கும் எதிர்காலம் அவர்கள் சரித்திரம் பேசும் இருப்பினும் பெரும்பான்மை பெற்றோர்கள் தம் சந்ததிக்கு நல்லொழுக்கம் தேவை என்பதையே மறந்து அவர்கள் வளர்ச்சியின் மேல் அக்கறை காட்ட தவறிவிடுகிறார்கள் பெற்றவரின் அக்கறையை பெற தவறுபவர்கள் வாழ்வினும் நதியினில் நீந்தி கடந்து அக்கறையை எட்டுவதில்லை நமது யாத்திரையில் சந்திப்போம் இரு தரப்பினரை இது வென்றோர் வீழ்ந்தோர் கதை இதில் அடங்கியுள்ளது பெறும் வம்ச விரட்சத்தின் நினைவில் பதியுங்கள் இதை நிகழும் வாழ்வின் நிகழ்வு சிலரின் சிந்தனைகளை இதுபோல் சிதைத்து விடலாம் சிதைந்த சிந்தனை சிலரின் மனதில் வன்மத்தை விதைத்து விடலாம் ஆனால் எதிர்காலம் மனிதனின் சிதைந்த சிந்தனைக்கு வழிவகுக்குமா நடவாது ஒருவன் உயர்ந்த ஓர் மலை சிகரத்தின் அடியில் நின்று அதன் உச்சியை அடைய முடியும் என்று நினைப்பதால் மட்டும் அவன் மன என்னும் நிறைவேறுமா இயலாது முயற்சி வேண்டும் மலையின் சிகரத்தை அடைய முயற்சிக்கையில் தடைகள் உருவாகலாம் உருவாகும் தடைகளை உடை தன் சக்தியையும் யுக்தியையும் பயன்படுத்தி உச்சியை அடைய வேண்டும் சூழலுக்கேற்ப வாழ பழக வேண்டும் வன்மம் அவன் மனதில் விரட்சமாக எழுந்தான் லட்சியத்தை எட்ட நிச்சயம் முடியாது இறைவனை மனதில் நிறுத்தி எதையும் தொடங்க வேண்டும் இது அனைவரின் வாழ்விற்குமான அறிவுரை அல்லவா சத்திய நெறியில் வாழ்வதை விட்டு இருள் பற்றிய வழியில் பற்றுதல் கொண்டால் மனிதனின் வாழ்வு அதன் பிறகு வெற்றுப்புள்ளியாகும் அதோடு முற்றுப்புள்ளியாகும் வாழ்வில் அனுபவம் கற்றுத்தரும் பாடம் இது அப்படி என்றால் வாழ்வின் பாதை எதுவாக வேண்டும் அமைதியும் நிம்மதியுமற்ற இருளான பாதையா இல்லை ஒளிபொருந்திய இறைவனின் மார்க்கமா சிந்தித்து தேர்ந்தெடுங்கள் எதிர்காலத்திற்கான மறுபெயரே போராட்டம் இன்று மனதில் தோன்றும் ஆசை நிறைவேறவில்லை என்றால் இதயம் அது எப்போது கிடைக்கும் என்று போராடும் கனவு என்று நனவாகும் என்று மனம் சதுராடத்துவங்கும் எனினும் வாழ்வானது எதிர்காலத்திற்கும் உரியதல்ல இறந்த காலத்திற்கும் சொந்தமல்ல வாழ்வென்பது வாழும் நேரத்திற்கே சொந்தம் அதாவது நிகழ்காலத்தின் தான் வாழ்வின் அனுபவம் மனித இனம் இதை அறிந்திருந்தும் சத்தியத்தை ஏற்க மனம் மறுக்கிறது ஒன்று முடிந்தவை பற்றி எண்ணி மனிதன் மனம் நோகிறான் இல்லை இனி நடக்கவிருக்கும் எதிர்காலம் குறித்தெண்ணி மனம் பேகிறான் இறுதியில் வாழ்வை தொலைக்கிறான் ஒன்றை உணர்ந்தால் நன்மை நடக்க நடக்கவிருப்பதை கணிக்க இயலாது நடக்கப் போவதை உருவாக்கவும் முடியாது நடப்பதனைத்தும் இனிமையானதென்று மகிழ்ச்சி கொண்ட மனதோடு வாழ்ந்து வருங்காலத்தை எதிர்கொள்ளலாம் நிகழ்வது முன்னரே நமக்கு தெரிந்தால் பின் வாழ்வில் சுவாரஸ்யம் ஏது சிந்தித்து செயலாற்றுங்கள் வன் வினை அவன் என்றவனுக்கு வாழ்வாதாரமாகும் குரோதம் பழிவாங்கும் உணர்வு இவை விளையும் இன்னல்களுக்கு அஸ்திவாரமாகும் தாய் தந்தையர் சந்ததியர் வாழ்வில் சந்தோஷம் சங்கமிக்க எண்ணுவர் ஆனால் சந்ததியர் வாழ்வு இன்றோர் கர்மத்தை அடிப்படையாக கொண்டது அமிர்தத்தை வழங்க எண்ணலாம் அடிப்படை விதித்தவரினால் அது ஆலகால விஷமாகும் தம் சந்ததியர் வாழ்வை தாம் எவ்வாறு உருவாக்கப் போகின்றீர்கள் சந்ததியருக்கு ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் ஞானத்தையும் வழங்கியிருப்பீர்கள் ஆனால் நல்லவை கெட்டவைகளை பகுத்தறியும் அறிவையும் புகட்டியுள்ளீர்களா அவ்வறிவல்லவா சந்ததியின் கர்மத்திற்கு அடிப்படை மானிடர் மானிடரோடும் சமுதாயம் சமுதாயத்தோடும் ராஜ்யம் ராஜ்யத்தோடும் போரிடுகிறது இவை முன்னோர் வினைப்பயன் அல்லவா குரோதம் மரணம் குருதிப்புணல் இவை அழிவை விதைக்கும் விதைகளாகும் அதை விதைத்தால் தாய் தந்தையர் சந்ததியருக்கு ஜனனத்தோடும் மரணத்தையும் பரிசளிப்பதாகிவிடும் அன்பெனும் பிரகாசத்தோடு அழிவெனும் கார் இருளையும் வழங்குபவராவீர்கள் வழங்கிய இருள் அவனது வாழ்வையும் பீடிக்குமேயானால் அவனது சந்ததியினருக்கும் அப்பரிசையே அவன் வழங்குவான் அல்லவா அன்பா அழிவா சிந்தித்து செயலாற்றுங்கள் பயம் எனும் உணர்வு மனிதரின் இதயத்தை ஆட்கொள்ளும் மனிதருக்கு ஆஸ்தி விடுமோ என்ற பயம் அவமானம் குறித்த பயம் தனிமைப்படுவோமோ என்ற பயம் ஆகையால் பயத்தில் மூழ்குவது மனிதருக்கு சகஜமான செயலாகிறது ஆனால் பயம் எனும் உணர்வு எதை கொண்டு உருவாகிறதோ துக்கமும் அதன் மூலம்தான் று பெறுகிறது என்று உணர்ந்துள்ளீர்களா தவறு அது அடிப்படையில் அல்ல மனிதனின் அனுபவத்தை கொண்டு கூறுகிறேன் பயத்தை ஒருவன் வெல்வதனால் எதிர்கால துக்கத்தை வென்றுவிட முடியாது ஆனால் பயம் வரவிருக்கும் துக்கத்தினை அறிவுறுத்தும் கற்பனை மட்டுமே ஆராய்ந்து பார்த்தால் இரண்டிற்கும் எச்சம்பந்தமும் இருக்காது இந்த உண்மையை உணர்ந்த பிறகும் பய உணர்வு கற்பனை மட்டும்தான் என்று அறிந்த பிறகும் அந்த உணர்விலிருந்து விடுபட்டு பயமற்று வாழ்வது சாத்தியமான ஒன்றா சிந்தித்து செயலாற்றுங்கள் அகிலத்தில் வாழும் மனிதர் அனைவருக்கும் மனக்குறை என்பது அவசியம் உண்டு ஒருவன் வேகம் இன்றி வருந்துவான் இன்னொருவன் அதை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுவான் செல்வம் இருந்தும் நிம்மதியற்றவரும் உண்டு சிலருக்கு அச்செல்வம் இல்லையே என நிம்மதி இருக்காது இதுபோன்ற உதாரணங்கள் ஏராளம் தாம் அனைத்தையும் பெற்ற மனிதரை இந்த அவணியில் சந்தித்திருக்கின்றீர்களா குறையோடு வாழும் மானிடர் அந்த ஒரு குறையினை வாழ்வில் மையமாக்கி வாழ்கின்றனர் அக்காரணத்தால் இதயத்தில் துக்கமும் வேதனையும் குடிகொள்ளத் துவங்குகிறது அவ்வேதனையே ஜலனத்தினின்று மரணம் வரை நீடிக்கிறது அவ்விதம் உருவான அந்த குறையானது அம்மானிடருக்கு பழகிய ஒன்றாகும் வேறு சிலர் பற்றியும் வேண்டும் உருவான குறையை ஒரு சிலர் தம் சாமர்த்தியம் கொண்டு வெல்கின்றனர் அவர்களுக்கும் ஏனையோருக்கும் என்ன வேறுபாடு தாம் இது குறித்து சிந்தித்ததுண்டா இதற்கான விடை மிக எளிது எவர் குறையினை வென்று காட்டுகிறாரோ தனது சாமர்த்தியம் கொண்டு அதை வீழ்ச்சியடையச் செய்கிறாரோ அவர் அதை கடந்து நிலைக்குச் செல்கிறார் ஆக குறை ஏற்படுவது விதிப்பயனே ஆனால் அக்குறையை மதி கொண்டு வெல்லும் மானிடர்தான் மதிக்கப்படுவார்கள் சிந்தித்து செயலாற்றுங்கள் வாழ்வில் நிகழும் நிகழ்வனைத் திற்கும் தொடர்பு வேண்டுதலாகும் பதி எப்படி இருப்பார் என்னுடைய வாழ்வு சுகத்தில் திளைக்க வேண்டும் மனைவி எப்படி இருப்பாள் அவள் நல்லாளாக விளங்குவாளா எனக்கு பிறக்கும் புதல்வன் என்னை மதிப்பானா உத்தரவை ஏற்பானா மனித மனம் தனது வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற்றுபவரிடத்தில் பரிபூரண மோகம் கொள்கிறது அங்கம் கொள்ளும் ஆசை பங்கம் விளைவிக்கிறது காரணம் என்ன ஏனெனில் ஆசை என்பது மனித மூலையை வியாபிக்கிறது ஒருவரது ஆசையை உற்றவரே அறியாவிடில் மற்றவர் எவ்வாறு அறிவார் நிறைவேறும் என்று கனவு கண்ட ஆசை நனவாகாமல் போனால் ஆசை கொண்ட மனம் நிராசையடைகிறது நிராசையடைந்த மனதில் போராட்டம் அழிவிற்கான ஆரம்பம் அந்த போராட்டத்திலிருந்து துவங்குகிறது ஆனால் மனிதர் தம் மனதில் பேராசை என்னும் விதையை விதைக்காமல் அன்பினை விதைத்தால் அகண்ட அகிலமே நன்மையைப் பெறும் நன்மையைப் பெறும் அகிலத்தில் நலமோடு மானிடர்கள் வாழ்வார்கள் அல்லவா விதைப்பது எதுவென்று ஆலோசியுங்கள் முடிவெடுக்கும் தருணம் உருவாகிறது நடக்க வேண்டிய நிகழ்வுகளுக்காக முடிவெடுக்க வேண்டியது அவசியமாகிறது அந்த முடிவும் தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது மானிடர்த்தம் வாழ்வில் எடுக்கும் முடிவு இரண்டு விளைவுகளை விளைவிக்கும் நன்மையையும் உருவாக்கும் அது தீமையையும் வாரி வழங்கும் அது வேதருக்கும் சக்தி படைத்தது இன்னல் ஒன்று தோன்றுகையில் மனமானது சஞ்சலம் அடைகிறது வேதனை மனதை வியாபிக்கிறது முடிவெடுக்க வேண்டிய தருணம் யுத்தமாகிறது மனித மனமானது மாறுகிறது இக்கட்டான சூழலை போக்கும் உபாயத்தை மானிடர் தேடுவதில்லை மனதனை சாந்தப்படுத்துவதற்கே அவர்கள் முயல்கின்றனர் ஆனால் ஓடிக்கொண்டே உணவருந்த இயலுமா என்ன இயலாது யுத்த களமாய் மாறிய மனிதனின் மனதால் எடுக்க ஏழுமா ஒருவன் தன்னுடைய வருங்கால முடிவை அமைதியான மனதோடு எடுத்தால் வரும் காலம் சிறப்பாகிறது அதே சமயம் மனதை அமைதியடைய செய்ய வருங்கால முடிவை ஒருவன் எடுத்தால் அவன் வருங்காலம் புதிராய் மாறி முட்கள் நிறைந்த விரட்சமாகிறது தாம் எடுக்க உள்ள முடிவு ஒரு முக்கிய கோற்று மடிதனுக்கு எக்காலத்திலும் புதிராகவே விளங்குகிறது தன்னுடைய உறவுகளைக் கொண்டு அளவற்ற சுகத்தையும் துக்கமற்ற நிலையையும் எவ்வாறு அடைவது எனும் கேள்வி தமது சுற்றமும் சூழலும் தமக்கு என்றும் உற்ற ஆனந்தத்தை தந்துள்ளதா சிந்தியுங்கள் மனித வாழ்வானது உறவுகளோடு பின்னி பிணைந்தது உற்றார் உறவினரோடு அது பெரும் தொடர்பு கொண்டுள்ளது ஆகையால் சுகமும் மனித உறவுகளோடு தொடர்புடையதென்பது உண்மையே அவ்வாறு இருந்தும் ஏன் சுகத்திற்கு பதிலாக துக்கத்தை மாறிடன் பெறுகிறான் எதற்காக குழப்பமும் போராட்டமும் உறவுகளிடமிருந்து துவங்குகிறது அதை சிந்தித்த சிந்தித்ததுண்டா ஒருவரின் மேலான எண்ணங்களை உறவினரான இன்னொருவர் புரிந்து கொள்ளாத நிலை வரும்போது முழு மனதோடு அதை ஏற்காத போராட்டம் துவங்குகிறது அந்நிலை போராட்டமும் வலிக்கிறது அடுத்தவர் எண்ணங்களை ஏற்றால் சுகம்ொங்கும் இது சத்திய வார்த்தைகள் அலைபாயும் தனது எண்ணங்களுக்கு மனிதன் கடிவாளமிட்டு மற்றவர் மாற வேண்டும் எனும் பிடிவாத எண்ணத்தை விடுத்து அடுத்தவர் நலனுக்காக தன்னை மாற்றுவதற்கு முயற்சி மேற்கொண்டானேயானால் அதன் பிறகு அவன் உயர்வினை பெறுவதோடு உறவுகளுக்கிடையிலும் ஆனந்தம் பெருகும் அந்த வகையில் சுற்றத்தாரை சுவீகரிப்பதல்லவா சுகத்திற்கான மார்க்கம் சிந்தித்து செயலாற்றுங்கள் நிகழும் நிகழ்வானது ஒருவருக்கு அநியாயமாகத் தோன்றினால் அது அம்மனிதரின் மனதை பெருமளவு பாதிக்கும் அகிலமே அம்மனிதருக்கு ஜென்ம விரோதியாக தோன்றும் அநியாயத்தின் பாதிப்பு எந்த அளவு பெருகுகிறதோ ஒரு மனிதருடைய மனமும் அதே அளவு விரோதம் கொள்கிறது நடந்த கொடும் நிகழ்விற்கு மனமானது நியாயம் வேண்டும் அவ்வேண்டுதல் தவறில்லை அகிலத்தில் நிகழும் அநியாயங்கள் அனைத்திற்கும் பலனானது கிடைக்க வேண்டும் நியாயமானது பிறக்க வேண்டும் ஆனால் நியாயம் என்பதன் பொருள் என்ன நியாயத்தின் அர்த்தம் என்ன அநியாயம் செய்பவன் மனதில் இரக்கம் பிறக்க வேண்டும் அதை அனுபவிப்பவன் நடவடிக்கை அநியாயத்தின் பிரதிபலிப்பாய் மாறாதிருக்க வேண்டும் இதனால் நியாயம் விளையுமா இறக்கத்தை இதயத்தில் எருத்தாதவன் நியாயத்தை விடுத்து பழிவாங்கும் உணர்விற்குத் தலை வணங்குகிறான் வினையை கொண்டு வினையை விதைத்து வினையை அறுக்க முனைகிறான் அநீதி என்னும் மார்க்கத்தில் சென்று அநீதி கொண்டே நீதி வழங்கத் துடிக்கிறான் நியாயம் வழங்க புறப்படுபவன் விதிப்பயனால் அநியாயம் இழைக்க துவங்குகிறான் அநியாய கடலில் மூழ்குகிறான் நியாயம் பழிவாங்கும் உணர்விற்கிடையே சிறு வித்தியாசமே உள்ளது அந்த வித்தியாசத்தின் பெயரே தர்மம் உண்மைதானே சிந்தித்து செயலாற்றுங்கள் இருமணம் மனமொத்து வாழ முயற்சி மேற்கொள்ளும் அக்கணம் அம்மன்களுக்கிடையில் ஏற்படும் அ அப்பரஸ்பரம் பற்றி நாம் ஆராய்ந்தோமேயானால் அதன் அடிப்படை தத்துவம் விளங்கும் மனமானது மற்றோருக்கு வகுத்திரு கும்முறி எல்லையை விதித்த எல்லையை ஒருவேளை மற்றோர் கடக்க முற்பட்டால் அக்கணமே அவ்விடம் குரோதமானது உருவாகிவிடும் அந்த எல்லையின் பொருள் என்னவென்று தாம் சிந்தித்திருக்கிறீர்களா ஒரு எல்லையை வகுத்து மற்றோரை நாம் முடிவெடுக்க அனுமதிப்பதில்லை நம் முடிவை அவர்கள் ஏற்க வேண்டும் என்கிறோம் அதன் அர்த்தம் ஜகத்தில் அடுத்தவருக்கு எவரும் சுதந்திரம் தருவதில்லை ஒரு மனதின் சுதந்திரத்தை பறித்தால் அவ்விடம் விளைவது என்ன குரோதம் வேதனை அல்லவா வகுக்கப்பட்ட எல்லை உடைக்கப்படும் போது வகுத்தவரின் மனமும் குரோதம் கொள்கிறது நான் கூறுவது உண்மைதானே ஒருவேளை மற்றொர் சுதந்திரத்திற்கு மரியாதை அளிக்கப்பட்டால் அதன் பிறகு எல்லை என்ற ஒன்றை வகுக்க வேண்டும் என்ற நிலை வராது அவ்வாறு ஒரு நிலை உருவாக வேண்டுமெனில் மற்றொர் துன்பத்தை அனைவரும் உற்றார் துன்பமாக என்ன வேண்டும் உதவி பாங்கை கொள்ள வேண்டும் சிந்தித்து செயலாற்றுங்கள் முடிவெடுக்கும் சமயத்தில் அனைவரும் சில அன்னிய ஹன்னிய சக்திகளுடைய ஆட்கொள்ளுதலுக்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்படுகிறது வாழ்வில் இன்று எடுக்கப்படும் முடிவானது வருங்கால விளைவினை நிர்ணயிப்பதாகும் அப்படியென்றால் நம்முடைய வருங்காலம் பிற சக்திகளின் தாக்கத்தால் மற்றவரின் விருப்பத்தால் அமைய வேண்டுமா நம்முடைய பரிபூரண வாழ்வும் மற்றவரால் வழிநடத்தப்படுமாயின் வாழ்வின் விளைவு என்னாகும் பரந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கென்று தனித்துவமான ஒவ்வொரு விருப்பம் இருக்கும் ஆலயத்தில் வழிபடும் பக்தன் தானம் தா என்று வேண்டுவான் அருகில் நிற்கும் கல்வனோ தான் களவாடுவதற்கு நல் வாய்ப்பை தாய் என்று வேண்டுவான் தர்மம் வியாபித்த மனதானது நல் வழியை காண்பிக்கும் அதர்மம் வியாபித்த மனதோ தவறான பாதையில்தான் இட்டுச் செல்லும் இறைவனிடத்தில் ஒருவன் சரணாகதை அடைந்தால் அவனுக்கு சுகம் என்னும் பிராப்தம் கிடைக்கிறது சரணடைந்து அச்சுகத்தை பெற வேண்டுமாயின் அவனுடைய மனதில் தர்மமானது வியாபிக்க வேண்டும் எனில் இறைவனை மனதில் நிறுத்தி ஒரு முடிவினை எடுப்பதற்கு முன்பாக அனைவரும் மனதில் தர்மத்தை ஸ்தாபிக்க வேண்டியது அவசியம் என்றோ சிந்தித்து செயலாற்றுங்கள் சுகமாக வாழ வேண்டும் என்றே எண்ணுவான் அவர்களின் எதிர்காலம் நல்முறையில் அமைய வேண்டுவான் அக்காரணத்தினால் தன் சந்ததியினருடைய எதிர்கால வாழ்வினை தானே நிச்சயிக்க வேண்டும் என்று தீர்மானம் கொள்வான் தந்தை எந்த பாதையை கடந்து வந்தானோ எந்த பாதையில் கரடுமுரடான கற்களைக் கண்டானோ தான் விழுந்தெழுந்து நடந்து வந்த மார்க்கம் எதுவோ அந்த மார்க்கத்தில் தான் மகனும் நடக்க வேண்டும் என்று வாரிசைகின்ற தந்தை எண்ணுவான் அது தவறல்ல உத்தம எண்ணமாகும் எனினும் மூன்று விஷயங்களை குறித்து சிந்திப்பதற்கு அனைவரும் மறந்துவிடுகின்றனர் அவைய அவை முதலாவது மார்க்கம் என்பது காலத்திற்கேற்ப மாறாதா அந்த மாற்றத்தினால் மார்க்கத்தில் புது விளைவுகள் ஏற்படாதா அவ்வாறு இருக்க கடந்து வந்த மார்க்கமானது நிகழ்காலத்திற்கு ஏற்றதாகுமா இரண்டாவது விஷயம் பெற்றோர்களுக்கு சந்ததியினர் முக்கியமானவர்களா ஆம் நல்லொழுக்கத்தை அவர்களுக்கு வழங்குவது இன்றவரின் கடமை ஆனால் வாழ்வில் துணை எல்லாம் இறைவனே ஆவான் அவ்வாறு இருக்க வெற்றி கிட்டியதோ அதே வழியில் செல்வதால் பிள்ளைக்கும் வாழ்வில் வெற்றியானது கிடைத்து விடுமா இறைவனே அறிவான் மூன்றாவது விஷயம் தடைகளை கடக்கும் அனுபவம் வாழ்வுக்கு நன்மையை தரும் நல்வழிப்படுத்த அனுபவ பாடம் அவசியமாகும் எனில் இயன்றவன் ஒருவன் தன் வாரிசை பிரச்சனை சிக்கல்களிலிருந்து விலக்கி வைப்பது புதல்வனுக்கு செய்யும் நன்மையா இல்லை ஆபத்தை விளைவிப்பதா சந்ததியின் எதிர்கால வாழ்விற்கு உதவாமல் அவர்களின் சரித்திர வாழ்விற்கு உதவுவதை நன்மையை பயக்கும் அவ்வகையில் சந்ததியருடைய வாழ்வின் வழியை அமைக்க முற்படாமல் அவர்களுக்கு வாழ்வின் தடைகளை கடக்கும் சக்தியையும் மனோபலத்தையும் வாரி வழங்கினால் அது நல்வழியை காட்டாதா சிந்தித்து செயலாற்றுங்கள் சத்தியத்தை உரைக்க வேண்டும் என்ற உணர்வு மனித உள்ளங்களில் தோன்றுவது உறுதி ஆனால் அந்த சத்தியம் நாவிலிருந்து வெளிவராது இனம் புரியாத பயம் மனதை வியாபித்து விடும் நடந்ததை பற்றி கூற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம் இல்லையெனில் கூற மறந்த விஷயத்தை பற்றி கூறுவதற்கு தோன்றலாம் இவையெல்லாம் சத்தியமா இல்லை இது உண்மையின் வெளிப்பாடு அதாவது நடந்த நிகழ்வுகளை நடந்தவாறே கூறிவிடுவதாகும் ஆனால் சில நேரங்களில் அவ்வாறு உண்மையை உரைக்கும் போதும் பயம் ஆட்கொள்ளும் அந்நேரத்தில் அடுத்தவர் பற்றிய எண்ணம் மனதில் தோன்றும் மற்றவர் மனம் வேதனை கொள்ளுமோ என்ற பயம் மனதில் நிறையும் எனில் சத்தியம் என்பது யாது அது பற்றி சிந்தித்ததுண்டா மனதை பயம் ஆட்கொண்ட போதும் உள்ளதை உள்ளபடி கோருபவர் சத்தியத்தை உரைப்பவராவர் தெளிவாக சொன்னால் சத்தியம் என்பது வேற எதுவும் அல்ல அது தைரியத்தின் மறுவடிவமாகும் தைரியம் கொள்வதற்கு காலம் முக்கியமல்ல தைரியம் என்பது ஆத்மாவின் சுபாவமாக வேண்டும் அதாவது அனுக்ஷணமும் சத்தியத்தை உரைக்கும் க்ஷணமாக வேண்டும் சிந்தித்து செயலாற்று விரும்பிய எண்ணம் நிறைவேறாமல் போனால் ஒருவன் இதயத்தில் குரோதம் உருவாகும் எவரை விரோதியாக எண்ணுகிறானோ அவரை தண்டிக்க வேண்டும் என்று எண்ணம் கொள்வான் ஆனால் ஒருவரது எண்ணம் நிறைவேறவில்லை என்றால் அதற்கு இன்னொருவர் காரணமாக இருப்பார்களா ஆசை நிறைவேறாமல் போக நிறைய காரணங்கள் உள்ளன நியதி மற்றும் விதிப்பயனால் சில முக்கிய ஆசைகள் வாழ்வில் சமயங்களில் நிறைவேறாமல் போன நமது ஆசைக்கு காரணம் இன்னொருவர் என்று கூறக்கூடாது தீர ஆராயாமல் ஒருவர் மீது அபாண்டமாக பழி சுமத்துவது நியாயம் அது பழிவாங்குதல் நியாயத்தின் ஆதாரம் இரக்கம் பழிவாங்குதலின் அடையாளம் அகங்காரம் அதாவது இதயத்தில் கருணையை வைக்காமல் இன்னொருவரின் தண்டனையை பற்றி யோசிப்பது இன்னொருவரை தண்டிப்பது அநியாயம் என்பதை உணர வேண்டும் சிந்தித்து செயலாற்றுங்கள் கோடான கோடி ஆண்டுமானது வருங்கால சுக துக்கங்களை ஆராய்ந்து வருகிறது எதிர்கால துக்கத்தை விரட்டியடிப்பதற்காக நாம் இன்றே யோசிக்க துவங்குகிறோம் ஆனால் எதிர்கால சங்கடத்தை இன்றே நிர்மூலமாக்குவதால் நமக்கு விளைவது நன்மையாகுமா இல்லை தீமையாகுமா இது பற்றி ஆலோசிப்பதில்லையே சத்தியம் யாதெனில் சங்கடமும் அதற்கான நிவாரணமும் ஒன்று சேர்ந்தே ஜனிக்கிறது இது மனிதருக்கும் பொருந்தும் சிருஷ்டிக்கும் பொருந்தும் வேண்டுமெனில் கடந்த காலத்தை எண்ணிப் பாருங்கள் இதிகாசத்தை புரட்டுங்கள் எப்போதெல்லாம் சங்கடம் ஜனிக்கிறதோ அப்போதெல்லாம் அதன் நிவாரணமும் உடன் ஜனித்துவிட்டது என்பதை தாம் அறிவீர்கள் அது இறைவன் விதித்த விதி மற்றொரு உண்மை யாதெனில் சங்கடமே சக்திக்கு காரணம் சங்கடத்தில் வாழும் ஒருவன் அதிலிருந்து விடுபட்டு வந்தால் வாழ்வில் ஒருபடி அவன் முன்னேறிச் செல்கிறான் அதன் மூலம் கிடைக்கின்ற அற்புத சக்தியானது அவனுக்கு மட்டும் நன்மை பயப்பதல்ல அதனால் அகிலமே நன்மை பெறுகிறது அது உண்மைதானே ஆழ்ந்து சிந்தியுங்கள் சங்கடம் என்பது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் நிகழ்வு அதை கொண்டு ஒருவன் மாற வேண்டும் அது உயர்ந்த எண்ணங்களை சிந்திக்கும் வாய்ப்பை தருகிறது ஆத்மசக்தியை பெருக்கி ஞான வழியை தேர்ந்தெடுக்க உதவுகிறது அதை செய்பவனை எந்த சங்கடமும் நெருங்குவதில்லை ஆனால் சாதிக்க தவறுபவன் பரந்த அகிலத்திற்கே சங்கடமாக மாறுகிறான் சிந்தித்து செயலாற்றுங்கள் குல வழக்கத்தில் தர்மம் அடங்கியுள்ளது தர்மத்தை காக்கவும் குல வழக்கமானது பேருதவியாயிருக்கிறது அப்படி என்றால் குல வழக்கமே தர்மம் ஆகுமா சற்று சிந்தியங்கள் கல்லில் எவ்வாறு சிற்பம் அடங்கியுள்ளதோ அதுபோல குல தர்மம் அடங்கியுள்ளது இந்த கல்லிற்குள் சிற்பம் உள்ளது ஆனால் இந்த கல் சிற்பம் அல்ல சிற்பத்தை உருவாக்க ஊழிகொண்டு அதை செதுக்க வேண்டும் தேவையற்ற பாகங்களை அதிலிருந்து நீக்க வேண்டும் இந்நிகழ்வை போலவே வாழ்வில் ஒவ்வொருவரும் தர்மத்தை தேடி அறிய வேண்டும் அதை போலவே இந்திர பூஜையின் விடுத்து கோவர்தன தர்மத்தை அறியாவிடல் யாதவர்கள் முக்திக்கான மார்க்கத்தை அறிய மாட்டார்கள் அதாவது வழக்கத்தை முழுமையாக தியாகம் செய்பவன் தர்மத்தில் தர்மத்திலிருந்தே விடுபடுகிறான் அதேபோல் வடக்கத்தை முழுமையாக கடைபிடிப்பவனும் தர்மத்தின் பிராப்தத்தைப் பெறுவதில்லை இங்கிருக்கும் வண்ண பறவை விசேஷ சக்தி படைத்தது பாலில் கலந்துள்ள நீரை விடுத்து பாலை மட்டுமே அருந்தும் சக்தி கொண்டது உண்மையான தர்மத்தின் பிராப்தம் பெறுவதற்கு விவேகம் எனும் ஞானத்தை பெறுவது அவசியமாகிறது அப்படி ஒரு ஞானத்தை பெறாமல் எது தர்மம் என்று ஏற்கப்பட்டதோ அது தர்மம் அல்லாமலும் இருக்கலாம் அதற்கும் வாய்ப்புள்ளதல்லவா விவேகத்தோடு செயலாற்றுங்கள் நலனிற்காக அனைவரும் இன்று முடிவெடுக்கின்றார்கள் வரும் வருங்காலமானது சுகமாக அமைய வேண்டுமென்று அனைவரும் இன்றே முடிவெடுக்க முயல்கிறார்கள் தமது வாழ்வின் நலனை எண்ணுகிறீர்கள் அவ்வாறு எடுக்கும் அடுத்தவருடைய நலனும் அடங்கியிருக்கும் அல்லவா தனது வாழ்வினில் வசந்தத்தை உருவாக்க ஒருவர் முடிவெடுப்பதற்கு அனைத்து அதிகாரமும் உள்ளது அது தவறில்லை நிகழவிருப்பதை யார் அறிவார் ஒருவரால் கற்பனை கொள்ள மட்டுமே இயலும் வருங்காலத்தை கற்பனையான எண்ணம் கொண்டே அனைவரும் வடிவமைக்க முயற்சி செய்கின்றோம் அவ்வாறிருக்க நிர்ணயம் செய்ய வேறொரு மார்க்கமானது உலகில் உள்ளதா ஆழமாக சிந்தியுங்கள் அனைத்து சுகங்களுக்கும் ஆதாரம் தர்மமே அது மனிதரின் இதயத்தில் வியாபித்திருக்க வேண்டும் ஒன்றை நிர்ணயிப்பதற்கு முன்பாக அனைவரும் தம்முடைய ஹிருதயத்தை ஒரு கேள்வி கேட்க வேண்டும் நிர்ணயமானது சுயநல எண்ணம் கொண்டதா தர்ம எண்ணம் கொண்டதா என்ற கேள்வி அவசியமாகிறது வருங்கால முடிவானது தர்ம எண்ணம் கொண்டு எடுக்கப்படுமேயானால் கரைபுரண்டோடுமல்லவா சிந்தித்து செயலாற்றுங்கள் குற்றத்திற்கான தண்டனை கிடைக்கும் போது வழங்கப்படும் அந்நீதியானது அநீதியாக தோன்றலாம் மனதில் பல கேள்விகள் எழலாம் அறியாமல் செய்த தவறுக்க ஏன் இந்த தண்டனை என்று எண்ணலாம் செய்த தவறுக்காக ஒருவன் பரிகாரங்கள் மேற்கொண்டும் பற்பல பிராயச்சித்தங்கள் செய்தும் தண்டனையானது ஏன் அவனுக்கு கிடைக்கிறது காரணம் விதைப்பது எதுவோ அதுவே விளையும் என்பதே நீதியாகும் வினை விதைத்தவன் வினையறுப்பான் ஒருவர் அன்பை பொழிந்தால் அவர் சுகத்தை பெறுவார் ஒருவர் பறித்தால் மரண தண்டனையைத்தான் பெறுவார் செயலுக்கேற்ற நியாயம்தான் கிடைக்கும் அப்படி என்றால் பிராயச்சித்தம் பரிகாரத்தினால் பலன் இல்லையா உள்ளது பலனானது உள்ளது பிராயச்சித்தம் பரிகாரம் மனிதனின் ஆன்மாவிற்கு பலம் சேர்க்கும் அவை தண்டனையை சுவீகரிக்கும் மனோதிடத்தை ஒருவருக்கு ஏற்படுத்துகிறது எனில் பிராயச்சித்தமின்றி தண்டனையை ஏற்பதில் அர்த்தம் உள்ளதா ஆழமாக சிந்திய ஒருவன் நற்செயல் புரிவதன் மூலம் துக்கத்தை பிராப்தமாக பெற்று மற்றொருவன் துஷ்ட காரியத்தால் சுகத்தை அடைந்தால் மனதில் நற்காரியம் புரிவதாலும் தர்ம வழியில் நடப்பதாலும் பலனில்லையே என்னும் சந்தேகமானது வியாபித்துவிடும் அல்லவா ஆனால் துஷ்ட ஆத்மா எதை பிராப்தமாக பெறும் என்பதையும் அறிய வேண்டும் துன்பத்தை விளைவிக்கும் ஹிருதயம் என்றென்றும் சஞ்சலத்தில் உழலக்கூடியது இதயத்தில் போராட்டங்கள் உழைத்துக் கொண்டிருக்கும் அவ நம்பிக்கை அம்மனதை வாழ்வுள்ள வரையில் விரட்டும் அதுவா சுகம் எப்போதும் தர்ம வழியில் நடப்பவர்கள் நற்பணியை செய்பவர்கள் சன்மார்க்கத்தில் திளைப்பவர்கள் மனம் அமைதியை தேடும் இடையில் விளையும் தீமையால் அவரின் சுகத்தை வெல்ல இயலாது இவ்வுலகத்தில் மரியாதை உள்ளத்தில் சந்தோஷம் என்றும் நிலைக்கும் அதாவது நல் வழியில் சென்றால் சுகத்தை அடையலாம் என்பது தவறாகும் நல் வழியில் செல்வதே சுகமான காரியம் தவறான வழி ஒருவருக்கு வேதனையை அள்ளித்தருவதோடு மட்டுமல்ல அதர்மம் அக்கணமே துக்கத்தை உற்பத்தி செய்யும் தர்மத்தால் சுகம் விளைவதில்லை தர்மமே அற்புத சுகமாகும் மனிதருடைய மனதை ஆட்டுவிப்பது பயம் மனிதன் வாழ்வில் எப்போதும் பயத்தை தோற்றுவிக்கிறார் அனைவரும் வாழ்வில் ஒரு வழியை தேர்ந்தெடுப்பர் அந்த செயல் கூட மன பயத்தின் அறிகுறியே ஆகும் ஆனால் அந்த பயமானது ஏன் தோன்றுகிறது சிந்தித்ததுண்டா பயத்தின் அர்த்தம் வருங்காலத்தை பற்றிய விபரீதமான கற்பனையே காலத்தை கட்டுப்படுத்துவது யார் அதை கட்டுப்படுத்துவது நாமோ நமது விரோதியோ அல்லது இன்னொருவரோ கிடையாது காலமானது இறைவன் ஆணைப்படி நடப்பதல்லவா அவ்வாறு இருக்க தமக்கு ஒருவர் இன்னல்களை விளைவிக்க திட்டங்களை வகுப்பார் என்றால் உண்மையில் அவரால் தமக்கு இன்னல் விளைவிக்க இயலுமா ஆனால் பயம் கொண்ட ஒரு இதயமானது பெரும் ஆபத்தை விளைவிக்க வல்லது இது சத்தியம் விபரீத வேளையில் பயம் கொண்ட மனது தவறான முடிவை எடுக்கிறது விபரீதத்தை அது மேலும் வினையாக்குகிறது ஆனால் நம்பிக்கை கொண்ட மனமானது விபரீத வேலையையும் வெகு இலகுவாக வென்று காட்ட வல்லது அதாவது மனிதன் தனது இதயத்தில் எந்த விபரீதம் நடக்கக்கூடாது என்று வயத்திற்கு இடமளிக்கிறானோ அது நடக்கிறது இது உண்மையல்லவா சிந்தித்து செயலாற்றுங்கள் வாழ்வில் ஏற்படும் போராட்டங்களை வெல்ல ஒருவன் தன்னை தயார்படுத்தாவிடில் தன்னுடைய பலத்தின் மீதே ஒருவனுக்கு நம்பிக்கை ஏற்படாவிடில் அவன் நற்குணங்களை விடுத்து துர்குணங்களை தனதாக்குவான் அதாவது மனிதனுடைய ஹிருதத்தில் ஆன்மன் நம்பிக்கையானது கலைந்தறியப்படும் போது வாழ்வில் சங்கடம் பிறக்கிறது ஏனெனில் ஆன்மன் நம்பிக்கை நல்வழியை காண்பிப்பதாகும் ஆன்மன் நம்பிக்கை என்பது யாது ஒருவன் வாழ்வில் தோன்றும் போராட்டமானது தன்னை பலமிழக்க செய்யும் என்றெண்ணினால் அவன் ஆன்ம நம்பிக்கை இழந்தவனாகிறான் அவன் அப்போட்ட களத்திலிருந்து விடுபடுவதற்கு பதிலாக அதில் மூழ்குவதற்கு உபாயம் தேடுவான் ஆனால் அப்போராட்டம் தனக்கு பலத்தை தரும் என்று ஒருவன் எண்ணுவானேயானால் தேகத்திற்கு கடின தேக பயிற்சி வலுவூட்டுவதைப் போல வாழ்வின் ஒவ்வொரு போராட்டமும் அவனை உற்சாகம் அடையச் செய்யும் அவ்வகையில் ஆன்ம நம்பிக்கை என்பது வேறொன்றுமல்ல நம் மனதின் நிலையே ஆகும் எதிர்கால வாழ்விற்காக பல வழிகள் இருக்கலாம் ஆனால் நல் வழியை காண்பிப்பதே ஆன்ம சிந்தித்து செயலாற்றுங்கள் அதிகார எண்ணம் அனைவரின் இதயத்தையும் ஆட்கொள்ள முயலும் ஒவ்வொருவரும் ஒரு கோட்டையை கட்டுவதற்கு கனவு காண்பதும் உண்மையே அக்கோட்டையானது அஸ்தினாபுரத்து ராஜ்யத்திற்கும் இணையாகலாம் இல்லையெனில் சிறு மனக்கோட்டையாகவும் இருக்கலாம் ஆனால் சக்தியை பெறுவதற்கான முயற்சியை அவசியம் மேற்கொள்வான் அந்த அதிகார சக்தியின் உண்மையான ரூபம் என்ன அது பற்றி தாம் சிந்தித்ததுண்டா ஒரு தனி மனிதன் மற்றவரின் வாழ்வினில் அதிகமாக தலையிடுவதன் வாயிலாகவும் மற்றவர்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை பறிப்பதன் வாயிலாகவும் அதிகமான அதிகார சக்தியை பெறுகிறார் மற்றவர் நலனை கெடுத்து தன்னலத்தை உருவாக்குவதே அதிகார பலமாகும் ஆனால் உண்மையான அதிகாரம் என்பது அன்பு தயை கருணை மற்றும் தர்மத்தால் உறுப்பெறுவதாகும் அதர்ம வழியில் கொடூரமாக அதிகாரத்தை பெற வேண்டும் என்று முயற்சிக்கின்றவர்கள் மற்றவர்களுடைய மனதில் அவர்கள் விரோதத்தையும் வெறுப்பையும் விதைக்கின்றார்கள் விளைவது என்ன அதன் விளைவானது இவ்வாறு இருக்கும் ஆம் அவ்வாறு பெறப்படும் அதிகாரமும் சக்தியும் சிறிது காலத்திற்கு அவசியம் நீடிக்கும் ஆனால் சரித்திரத்தில் அது நிலை பெறுவதில்லை ஆகையால் பிரகு மற்றும் வசிஷ்டர் போன்ற ரிஷிகள் இன்றும் பூஜிக்கப்படுகின்றனர் ராவணன் மற்றும் இரண்ய கசிபு வெறுக்கப்படுகின்றனர் இது பற்றி தாம் சிந்திக்க வேண்டியது அவசியம் சிந்தித்து செயலாற்றுங்கள் உலகில் பிறப்படுப்பவர்கள் யாவரும் நிர்மலமான நிலையை பெற்றவர்கள் ஆகின்றனர் அவர்கள் அனைவரும் நல்லவை தீயவை இரண்டிற்கும் சார்ந்தவர்களாக இருப்பதே இல்லை அதாவது பிறப்பினால் ஒருவனை நல்லவன் அல்லது தீயவன் என்று கூற இயலாது எனில் தீய வழியினில் ஒருவன் எவ்வாறு செல்ல துவங்குகிறான் இது பற்றி தாம் சிந்தித்ததுண்டா பிள்ளைகளை என்ற பெற்றோர் தொடர்ந்து கூறும் வார்த்தைகளே அப்பிள்ளைகளின் இதயத்தில் நிரந்தரமாக பதிந்து விடுகின்றன அதாவது ஒரு குடம் குடம்பாலில் ஒரு துளி விஷத்தை கலந்தாலும் குடம்பாலும் விஷமாகி விடுவதற்கு இணையாகும் இது அப்படியெனில் இதயத்தின் ஆசையானது அவர்களின் வாரிசுகளுடைய நன்மைக்கும் தீமைக்கும் அஸ்திவாரமாகி விடுகிறது நான் கூறுவது சத்திய வார்த்தைகள் இருப்பினும் வாரிசுடைய நடவடிக்கையில் தவறானது தென்படுகையில் பெற்றவர்கள் இருவரும் துயரத்தால் துடிதுடித்து விடுகின்றனர் அப்போது ஈன்றவர்களுடைய இத்தீய ஒழுக்கம் எவ்வாறு ஏற்பட்டது என்று சிந்திக்கிறது தாய் தந்தையர் அவர்கள் அறியாமலேயே வாரிசின் வாழ்வில் நரகம் எனும் விதையை விதைக்கின்றனர் வாரிசுகளுடைய இதயமெனும் பூமியில் நரகம் எனும் விரட்சமும் வளர துவங்குகிறது ஆகையினால் தாம் ஈன்ற பிள்ளைகள் அனைவரும் எதிர்காலத்தில் நல்லொழுக்கத்தோடு நலமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் பெற்றவர்கள் முதலில் தமது எண்ணங்களுக்கு கடிவாளம் இட வேண்டியது அவசியம் அல்லவா ஒவ்வொரு தாய் தந்தையரும் இது பற்றி சிந்திப்பது அவசியமாகிறது இது மனிதனுடைய சுபாவம் அவன் தனக்கும் தன் எல்லத்தாருக்கும் சந்ததியினருக்கும் அளவற்ற சுகம் கிடைக்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறான் இக்காரணத்தினால்தான் சிரமத்தில் இருந்து நாம் விடுபட எண்ணுகிறோம் வாழ்வில் சுகத்தையும் இன்பத்தையும் அதிகரிக்க எண்ணுகிறோம் தாம் தம்முடைய வாழ்வை பற்றி எண்ணி பாருங்கள் இது சத்தியம்தானே மனிதன் வாரிசுகளுக்காக எப்போதும் சுகத்தை வாரி வழங்குவதற்கு முயல்கிறார் ஆனால் தாம் யோசித்ததுண்டா நிம்மதியை பெறுவதனால் மட்டும் பலன் என்ன கிடைக்கும் சுகத்தினை வாழ்வினில் அடைவதால் மட்டும் ஒருவர் வாழ்வு எவ்வாறு சிறக்கும் கடின காரியம் செய்யும் போதே உடல் வலுப்பெறுகிறது புத்தியானது சிக்கலான சூழல் பற்றி ஆலோசிக்கும் போதே தெளிவு பிறக்கிறது இது அனைவருக்கும் உள்ள அனுபவம் ஆனால் ஒன்றை மறக்கின்றார்கள் மனமும்த்மாவும் கடின நிலைகளை சந்திக்கும் போதே அவை அதிக பலம் கொண்டதாக மாறுகிறது அதாவது மனிதன் தன்னுடைய வாரிசுகளை சிரமத்திலிருந்து விலக்கி சிரம பரிகாரம் அடையச் செய்தால் உண்மையில் அவர்களின் சுகத்திற்கான வழி அடைக்கப்படுகிறது சிந்தித்து செயலாற்றுங்கள் ாப்தம் சமர்ப்பணத்தால் விளைகிறது இது அனைவரும் அறிந்ததே ஆனால் சமர்ப்பணத்தின் மகத்துவம்தான் என்ன அது பற்றி தாம் சிந்தித்ததுண்டா மனிதனுடைய மனம் ஞான பிராப்தம் பெறும் வேளையில் வேறு பல எண்ணங்களையும் தோன்ற வைக்கும் சில நேரம் சக மாணவர்களோடு பொறாமை எண்ணம் கொள்ளும் சில சமயம் பயிலும் பாடத்திலேயே சந்தேகமானது தோன்றும் சில சமயங்களில் குருவால் வழங்கப்படும் தண்டனை மனதில் அகங்காரத்தை விளைவிக்கும் என்ன நான் கோருவது உண்மைதானே இதுபோல் பற்பல எண்ணங்களானது மனித மனதினை வேறுபடுத்தும் மனம் கொள்ளும் இதுபோன்ற எண்ணங்களால் அற்புத ஞானத்தையும் பெற இயலாது மனதின் யோகிய நிலை சமர்ப்பணம் மூலம் உருவாகிறது சமர்ப்பணமே மனதின் அகங்காரத்தை அழைக்கிறது ஆணவம் துவேஷம் பொறாமை அனைத்தையும் ஒழித்து இதயத்திற்கு சமர்ப்பணம் நிர்மலமான நிம்மதியை அளிக்கிறது உண்மை யாதெனில் இந்த அகிலத்தில் என்று ஞானத்திற்கோ ஞானிகளுக்கோ மதிப்பென்பதில்லை குரு தத்தாத்ரேயரோ அன்னப்பறவை மற்றும் பசுவிடமிருந்தும் ஞானம் பெற்றார் விளங்குவதென்ன அது பிரம்ம ஞானமானாலும் வாழ்க்கை ஞானமானாலும் இல்லை குருகுலத்தின் கல்வி ஞானமானாலும் அதன் பிராப்தத்தை பெற குருவை விட மகத்துவமானது அந்த குருவிடம் கொள்ளும் சமர்ப்பணமே இது சத்தியம்தானே சிந்தித்து செயலாற்றுங்கள் ஒரே குருவிடம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் சமமான வித்தை பிராப்தி கிடைப்பதில்லை குருகுலத்தின் அனைத்து சீடர்களும் குருவிற்கு மதிப்பளிப்பவர்களாக பூஜிப்பவர்களாக தெரிவர் ஆனால் அவர்கள் சமமான கல்வியை குருவிடம் பெறுவதில்லை இதற்கான காரணத்தை சிந்தித்ததுண்டா சத்தியம் யாதெனில் சரியான கல்வி பெறாதவனும் சமர்ப்பணத்தை அளித்தது போல் காட்சிக்கு தெரிந்தாலும் உண்மையில் சமர்ப்பணத்தின் அர்த்தத்தை அறியாதவனாவான் குருவின் சரணங்களை பூஜித்து அவரின் அனைத்து உத்தரவுகளையும் ஏற்பதால் மட்டும் சமர்ப்பணம் உண்மையான அர்த்தம் குருவை பற்றி மனதில் சந்தேகம் இல்லாத நிலையே குருவின் உத்தரவிற்கு முன்பாகவே அந்த உத்தரவு பற்றி அறிந்து அதை முடித்து காட்டுவது குருவாக இருப்பவரின் எண்ணங்களும் சீடனின் எண்ணங்களும் ஒன்றாக விளங்குவது சீடனாக இருப்பவன் குருவிடம் எப்போது பிரம்மா விஷ்ணு ஈசனின் ரூபத்தை காண்கிறானோ அப்போதே சமர்ப்பணத்தை சமர்ப்பணம் என்பது சாதாரண விஷயம் அல்ல சமர்ப்பணம் என்பது இதயபூர்வமாக அனைத்தையும் சமர்ப்பிப்பதாகும் இது சத்தியம் என்றால் நம்முடைய அறியாமையில் சம்பந்தப்பட்டிருப்பது நமது மனம் அல்லவா சிந்தித்து செயலாற்றுங்கள் சிறப்பு என்பதன் அர்த்தம் என்ன இன்னொருவரை விட அதிக ஞானம் பெற்றவன் சிறந்தவனாக விளங்குகிறான் அப்படி என்றால் எவ்வளவு ஞானத்தினை ஒருவன் பெற்றான் என்பது முக்கியமல்ல அடுத்தவரை விட அவன் எந்த அளவு ஞானத்தை பெற்றான் என்பதே இதில் முக்கியமாகத் திகழ்கிறது அதாவது ஞானத்தை பெறுவதிலும் சிறப்பு என்ற கூற்று சிறு சிறுமையை விளைவிக்கின்றது எனில் இந்த இக்கட்டான நிலை எப்படி வெல்லப்படுகிறது சிறப்பு என்பது சில காலங்களுக்கு நீடிக்கும் ஆனால் சிறப்பு நிரந்தரமான நிலையை பெறாது சிறிது காலத்தில் சந்தோஷமின்மை வருத்தம் போராட்டங்களும் விடும் ஆனால் சிறப்பினை பெறுவதற்கு பதிலாக உத்தமமாவதற்கு முயற்சித்தால் என்ன நிகழும் உத்தமம் என்பதன் அர்த்தம் அத்தனை ஞானத்தையும் பெறலாம் என்பதாகும் இன்னொருவரை விட சிறப்படைய வேண்டிய நிலை இதில் இல்லை ஆத்ம திருப்தி அடையும் வரை பிராப்தத்தை பெறலாம் உத்தமம் என்னும் மார்க்கத்தில் மற்றவர் மீது பொறாமை ஏற்படாது ஆத்ம ஞானத்தை பெறுவதே உத்தமமாகும் அதாவது உத்தம வழியில் அற்புத ஞானத்தை பெற விரும்புகின்றவன் சகலத்திலும் உத்தமனாகிவிடுகிறான் எவ்வித முயற்சியுமின்றி அவன் சிறந்தவனாக திகழ்வான் ஆனால் சிறந்தவனாக வேண்டும் என்று முயற்சிப்பவன் சிறந்தவன் ஆனாலும் ஆகாவிடனும் உத்தம நிலையை எட்ட மாட்டான் சிந்தித்து மனிதனுக்கு எப்போது இன்னலான சூழ்நிலை உருவாகிறதோ அப்போது அவன் இறைவனிடத்தில் மனமாற வேண்டுகிறான் அந்த இன்னல் நிலையிலிருந்து தான் விடுபட வேண்டுமென்று அவன் பிரார்த்தனை செய்கிறான் ஆனால் இந்த பிரார்த்தனையின் உண்மையான அர்த்தம் என்ன அது பற்றி எப்போதாவது சிந்தித்ததுண்டா பிரார்த்தனையின் அர்த்தமானது தன்னுடைய அனைத்து கவலைகளையும் அனைத்து வேதனைகளையும் தன் மனதில் குடிகொண்டுள்ள வாரத்தை முழுவதுமாக இறைவன் சரணங்களில் சமர்ப்பிப்பதாகும் அதாவது ஆற்றும் செயலுக்கு என்ன பலன் கிட்டுமோ என்று ஐயமின்றி தர்ம விதிப்படி கர்மத்தை ஆற்ற வேண்டும் இறைவன் விடுக்கும் ஆணையை நமது நியதியாக மேற்கொள்ள வேண்டும் இதுவே பிரார்த்தனையாகும் ஆனால் அந்த இறைவனுடைய ஆணையை புரிந்து கொள்வது சாத்தியம்தானா ஒரு மனிதனுடைய கர்மவினை பலனே ஆண்டவனுடைய ஆணையின் வெளிப்பாடாகிறது ஒருவேளை ஒருவன் கர்மங்களையே தியாகம் செய்தால் அது பிரார்த்தனையாகுமா உண்மையில் கர்மமே வாழ்வாகிறது பலன் மீது மோகம் கொள்ளாமல் இருப்பதே சத்திய பிரார்த்தனையாகிறது ஒரு பிரார்த்தனை கர்மத்தில் வேதனையை அளித்து மனிதனை செயல்பட விடாமல் தடுத்தால் அது ஒரு மனிதனின் பிரார்த்தனையா இல்லை தோல்வியா சிந்தித்து செயலாற்றுங்கள் விளங்கும் போராட்டம் மூளும் நேரத்தில் அங்கு நிலவும் அன்பானது விலகிச் சென்று விடுகிறது ஆணவம் தோன்றும் அகங்காரம் தோன்றும் குரோதம் தோன்றும் ஆனால் அன்பு தோன்றாது அங்கு அன்பு விளையாது ஏனெனில் அன்பு தழைத்தோங்கும் இடத்தில் சண்டை சூழ்ச்சி இன்னலை விளைவிக்கும் போராட்டங்கள் அடியோடு விடும் அப்படிப்பட்ட அன்பானது அகண்டு அகிலமெங்கும் வியாபித்து மனிதரில் மட்டுமல்லாது ஹிருதயத்தையுடைய அகிலத்தின் அனைத்து ஜீவராசிகளிலும் ஆட்கொள்ள நேருமாயின் குரோதமும் போராட்டமும் தோன்ற இயலுமா சாத்தியமல்ல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் இறக்க பாவம் எனும் அன்பை வெளிப்படுத்துகிறான் அந்த அன்பின் பாவம் அகிலம் எங்கும் பரவினால் அது கருணாசாகரமாகிறது கருணை அதாவது அனைத்தையும் அன்பால் வெல்வது அன்பினை கொண்டு அடுத்த வரை வென்றுவிட்டால் விரோதம் குரோதம் அங்கு அழிக்கப்படுகிறது உண்மையில் கருணை என்பதை அனைத்து தர்மத்திற்கும் ஆதாரம் தர்மம் விரக்ஷமானால் கருணையானது அதன் மூலமாகிறது அதன் விதையாகிறது ஆனால் மனிதர்கள் தர்மத்தின் மூலத்தை மறக்கும் வேலையும் பூமியில் தோன்றுகிறது சில நியமங்கள் வழக்கங்களை இறுக்கமாக பிடித்து அன்பெனும் கருணையை அடியோடு மறக்கின்றார்கள் அப்போது குரோதம் அகிலத்தில் நிறைந்து விடுகிறது பேராசை தோன்றுகிறது சூழ்ச்சி விரோதம் ஆணவம் உருவாகிறது இவை அனைத்தும் அதர்ம லட்சணங்கள் அவ்வேளைதனில் பகவான் புவியில் அவதாரம் எடுக்கும் தருணம் வருகிறது உண்மையான ஞானத்தை அவரே வழங்குவார் மகாபாரதம் என்னும் இக்கதையும் மண்ணிலையை எட்டியுள்ளது தமது வழக்கத்தை தர்மம் என சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் வேறு சிலரோ அதர்ம அடையாளங்களான குரோதம் விரோதம் அகங்காரம் போன்றவற்றால் ஆட்கொள்ளப்பட்டு தர்மத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் பிறரிடத்தில் அன்பு செலுத்துவதில்லை அன்பை கொண்டு அடுத்தவரை வெல்ல எவரும் முயற்சிப்பதும் இல்லை அகிலத்தில் கருணையும் இல்லை இக்காரணம் கொண்டே நான் இவ்வகிலத்தில் அவதரித்தேன் பரித்ரானாய சாதுனாம் அப்பாவிகளுக்கு முக்தி அளிப்பதற்காக வினாசாய சதுஷ்கிருதாம் தவறான வழியில் நடப்போரை வேரோடு சாய்ப்பதற்காக தர்ம சந்தாபனார்த்தாய தர்மத்தினை ஸ்தாபிப்பதற்காக நான் வாசுதேவ கிருஷ்ணன் பிரவேசித்து நல்லொருள் புரிவேன் மகாபாரதம் என்னும் இதிகாசத்தில் அனைவரது வாழ்விலும் ஒரு முக்கிய சம்பவம் நிச்சயம் நிகழும் அனைத்து கனவுகளும் அனைத்து ஆசைகளும் அனைத்து விருப்பங்களும் தகர்ந்து போகும் நிகழ்வு திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் தரைமட்டமாகும் அச்சமயம் ஒருபுறம் தர்மம் இருக்கும் மறுபுறம் சுகம் இருக்கும் அந்நிலையையே தர்ம சங்கடம் என்பார்கள் தர்ம வழியினை மேற்கொண்டால் சங்கடம் உருவாகும் தர்மத்தினை தியாகம் செய்தால் சற்றே சிந்தியுங்கள் சிலருக்கு உறவுகளுக்கு விரோதமாக சத்தியத்தை உரைக்கும் நிலை ஏற்படுகிறது தரித்திரம் தலைவிரித்தாடும் வேளையில் இலகுவாக களவாடும் மார்க்கம் சிலருக்கு புலப்படுகிறது ராஜ்யத்தை ஆளும் ஸ்தானத்தில் வீற்றிருக்கின்ற ஒரு நாட்டின் அரசன் மூலமாக சில வேளைகளில் அதர்மம் பிறக்கிறது பலரது வாழ்வில் இதுபோன்ற நிகழ்வுகள் நிகழ்கின்றன ஆனால் பலர் இதுபோன்ற நிலைகளை தர்ம சங்கடம் என்னும் ரூபத்தில் காண்பதில்லை நல்வழி யாது என்பதை அவர்கள் ஆலோசிப்பதே கிடையாது ஈக்களின் கூட்டம் இனிப்பினால் கவர்ந்து இழுத்து வரப்படுவதைப் போல அனைவரும் சுகமார்க்கத்தை தேடுகிறார்கள் ஆனால் உண்மையில் தர்ம சங்கடம் என்னும் க்ஷணம் இறைவனாகப்பட்டவன் விலகும் க்ஷணமாகிறது உருவான இன்னலை கண்டு பயம் கொள்ளாமல் சுகத்தினால் ஈர்க்கப்படாமல் தர்ம வழியில் திடமாக நின்றால் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லருள் விலகிச் செல்லாது காற்றோடு மோதும் மரத்தின் இலையானது மரத்திலிருந்து விடுபட்டு ஆகாயத்தில் காற்றோடு பறக்கிறது காற்றுக்கு தலை வணங்கும் புல்லானது பூமியிலேயே நிலைத்திருக்கிறது தர்ம சங்கடத்தின் வேளையில் நாம் சங்கடத்திலிருந்து விலகினால் சுகமானது கிட்டும் வாழ்வு ஆனந்தமாகும் ஆனால் எதிர்காலத்தில் பிரக்தி உண்டாகும் ஆன்மா தரித்திர நிலையை பெறும் இறைவன் அருளிலிருந்து வெகு தொலைவு செல்ல நேரிடும் சிந்தித்து செயலாற்றுங்கள் போற்றி வணங்க வேண்டிய பெண் குலத்திற்கு மனித சமுதாயம் துன்பத்தையும் அணியோயத்தையும் அவமானத்தையுமே விளைவிக்கிறது தாமறிந்த கதையினை புறக்கணித்து நடந்த சரித்திரத்தை காணுங்கள் எங்கும் அவலமே காட்சி தரும் ஒரு ஆண்மகனுடைய பொறாமை பேராசை அகங்காரம் பகைமை இந்த தவறான குணங்களின் விளைவுகளையெல்லாம் ஸ்திரீயே அனுபவித்திருப்பாள் யுத்தத்தில் வீரன் வெற்றி அடைகிறார் யுத்த வெற்றியின் கழிப்பிற்கு தோற்ற நகரத்தின் ஸ்திரீக்களின் கெளரவம் சூறையாடப்படும் ஆனாய் பிறந்தவன் ஆணவம் கொண்டு சூது விளையாட்டில் ஈடுபடலாம் ஆனால் ஸ்திரீயின் நிலமை என்ன கணவன் அனைத்தையும் பின் அகங்காரம் சுதந்திரமானது ஒடுக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்படுவது ஏன் ஆண் மகனானவன் வாழ்வினில் தோற்று அகிலம் விட்டு பிரியும் நிலை ஏற்பட்டால் அதன் தாயாக விளங்கும் ஸ்திரீயானவள் தன் பச்சிளங்குழந்தை வயிறார உண்ண வாழ்வில் போராட்டத்தை சந்திக்கிறார் அகிலத்தின் அவலங்கள் அனைத்தையும் கணக்கிட்டார் தெள்ள தெளிவாய் ஒன்று தெரியும் ஆண்களால் பெண்களின் வாழ்வு துயரக் கடலில் மிதப்பது புரியும் ஏன் இது போன்ற ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்கினோம் மனித சமுதாயத்தின் ஒரு பாகம் இன்னொரு பாகத்தை வேரோடு சாய்க்க முயல்வது ஏன் இருப்பினும் பெண் குலத்தில் பிறந்த ஒருத்தி மனித சமுதாயத்தின் நல் வருங்காலத்திற்கு வித்திடுகிறாள் அழகான சிருஷ்டியை காணுங்கள் பெரும் விரக்ஷம் உருவாக உள்ள இடத்திற்கு அருகே இறைவன் அழகிய மலர்களை பூத்து குலுங்கச் செய்கின்றார் அச்சூழலை நறுமணம் கொண்டு அவர் நிரப்புகிறார் அவ்வாறிருக்க ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை தோற்றுவிக்க நல் சுகத்தையும் சந்தோஷத்தினையும் விதைக்க வேண்டியது அவசியம் ஆனால் சமுதாயம் ஒளியை தோற்றுவிக்க முயலாமல் ஒளி பொருந்திய ஸ்திரியை ஒடுக்க நினைக்கிறது அவமானங்கள் துயரங்கள் அநியாயங்கள் துன்பங்களையும் நெஞ்சில் சுபக்கும் ஸ்திரீ ஒளிமயமான வருங்காலத்தை எவ்வாறு இந்த அகிலத்தில் தோற்றுவிப்பாள் நினைவில் நிறுத்துங்கள் இனி பெண்ணிற்கு அவமானம் ஏற்படும் போதெல்லாம் பெண் குலமானது துயரத்தில் மூழ்கும் ஒரு ஸ்ரீயின் அலங்கரித்த கேசம் இழுக்கப்படும் அவள் வடிக்கும் ஒவ்வொரு நீர்த்துளியும் ஆள் கடலை விட ஆழம் என்பதை எடுத்துரைக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் மகாபாரதம் என்னும் போராட்டம் தனது துவக்கத்தை நிகழ்த்தும் சிந்தித்து செயலாற்றுங்கள் விளையும் விபரீதம் குறித்து சிந்தியுங்கள் ும் இந்த யுத்தம் மகாபாரதம் எனும் இக்கதை எண்ணற்ற சத்தியங்களை எடுத்துரைக்கிறது முக்கிய சத்தியம் யாதெனில் வேறுபாடும் பாடும் காண்பது குலத்தை வேறறுக்க வல்லதென்பது அதை அழிக்கும் வழி யாது அனைவரும் ஒன்றுபடுவது தர்ம வழியில் நடப்பது ஆகையால் அனைவரும் சிந்தித்து செயலாற்றுங்கள் மனிதரின் ஹயமானது சுகத்தின் மீது நாட்டம் கொண்டு செல்வத்தை பெருக்குவதற்கு என்ன வழி என்று எப்போதும் தேடுகிறது ஒருபுறம் மனிதருடைய மனமானது தன்னை ஈன்றெடுத்த மாதா பிதா வாரிசுகள் உடன் பிறந்தவர் தன் வாழ்க்கை துணையோடு உச்சிதமான காரியங்களை ஆற்றுகிறது அவர்களுக்கு அநியாயம் இழைப்பதில்லை தான் பெறும் ஆஸ்தி மற்றும் சுகத்தை அவர்களோடு சமமாக பங்கிட முயல்கிறது ஏனெனில் தான் பெற்ற சுகத்திற்கு ஆதாரம் தன் குடும்பம் எனும் சத்தியத்தை அம்மனமானது அறிகிறது தான் பெற்ற அந்த சுகத்திற்கு காரணம் தன் குடும்பம் என உணர்கிறது ஆனால் அச்சுகத்தை வழங்கியது இந்த அகிலம் என்பதையும் அந்த மனம் நன்கு அறியும் அறிந்தும் அம்மனம் இந்த சமுதாயத்திற்கு அநியாயம் இழைக்கிறது சமுதாயத்திற்கு துரோகத்தை செய்கிறது ஏனெனில் அது சமுதாயத்தை தன் சுகத்திற்கான காரணம் என ஏற்பதில்லை அது அகிலத்தினை சுகத்தின் சாதனமாக காண்கிறது வேறுபாடானது காரணம் மற்றும் சாதனத்தில் உள்ளது ஆனால் அகிலம் இறைவனுடைய திருவுருவம் என்பதையும் அதில் வாழும் ஜீவன்கள் இறைவனுடைய அம்சம் என்பதையும் மனிதருடைய ஹிருதயம் பரிபூரணமாக உணரத் துவங்கினால் அந்நியர் என்று அகிலத்தில் எவரும் இல்லை அனைவரும் நம்மவர் இந்த அகிலம் நம்முடையது இதில் வாழும் அனைவரும் நம் குடும்பத்தார் என்று உணர்ந்தார் குரோதம் எனும் உணர்வே உதிக்க இயலாதல்லவா சதிச்செயல் சூழ்ச்சி பழி உணர்வு விரோதம் அனைத்தும் நஷ்டமடையும் ஹயத்தில் பரமாத்மா அகிலத்தில் ஒற்றுமை உணர்வு இதுவே தர்மத்தின் மூல சித்தாந்தம் மகாபாரதத்தின் இந்த யாத்திரை குரோதத்தை விடுக்கும் வழியை உரைக்கிறது ஒற்றுமை உணர்வை பெருக்கும் வழிதனை சொல்கிறது இனி இந்த பூமியில் வாழும் பிரஜைகளின் மனந்தனில் மகாபாரதம் எனும் இக்கதை வேரூன்றி நிற்குமேயானால் விளைந்த நாசம் இன்னொரு முறை நிச்சயம் விளையாது எந்த ஒரு சக்தியாலும் இதன் மகத்துவத்தை குலைக்க முடியாது இந்த யாத்திரையில் என்னோடு பயணித்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிக்கிறேன் தம்முடைய ஹிருதம்தனில் தர்மம் எனும் விதை ஸ்தாபிக்கப்பட்டது இனியங்க தர்மம் எனும் பூக்கள் மலரும் தாம் நலம் பெற்றார் அகிலமே நன்மையை பெறும் ஓம் சகனாபது நம்மை காத்தருள்கின்றவர் அனைவரும் ஒன்றுபட்டு சுகத்தைப் பெறுவோம் சக வீரியம் கர்வா வகை அடுத்தவரின் நலனுக்காகவும் பாடுபடுங்கள் தேஜஸ் வினாவதி தஸஸ்து அனைவருடைய வாழ்வும் தேஜஸால் நிரம்ப வேண்டும் புராமை மற்றும் துவேஷத்தை வெளிக்காட்டாதிருப்பது ஓம்